திருவிழையாளர் பிராணத்துக்கு வருகிறோம் திருவிளையாளர் பிராணத்திலே ரொம்ப அருமை பெருமான் எவ்வளவெல்லாம் எளிவந்த கருமையாளனாக இருக்கிறான் இதை விட இன்னொரு சான்று சொல்ல முடியாது அப்படி அப்படின்னு தலைப்பெண் அன்னைக்கு அருமையா இதுல போட்டிருக்கு பன்றிக்குட்டிக்கு முலை கொடுத்த படலம் பன்றிக்குட்டிக்கு முலை கொடுத்த படலம் அப்போ பண்டிக் குட்டி எந்த பண்டிகுட்டிகளுக்கு முலை கொடுத்தது யார் கொடுத்தது என்ற வரலாறு தான் இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு பாட்டில் சொல்ல இருக்கிறார் ரொம்ப அருமையான வரலாறு அதிலே பரஞ்சோதி முனிவர் தம்முடைய கைவண்ணத்தை காட்டி பல்வேறு அரிய செய்திகளையும் இடையிடையே சொல்லி நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் ஆதலால் இப்பொழுது நாம் எங்கே செல்கிறோம் நேயர்களை மதுரை கலைக்கிறோம் இப்பொழுது மதுரை அந்த மதுரை மாநகரிலே நீண்ட ஆண்டுகளுக்கு முன் இருந்த ஒரு இடம் அந்த இடத்திற்கு செல்கிறோம் அந்த இடம் என்ன இடம் என்றால் குருவிருந்த துறை என்று பெயர் குருவிருந்த துறை அது அந்த நம்முடைய மதுரையிலிருந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கிற இடம் என்று சொன்னார் அந்த இடத்துல அந்த குருவிருந்த துறை என்ற ஒரு இடம் இருக்கிறதாம் அந்த இடத்துலதான் நிகழ்ச்சி நடக்கிறது அது ஏன் அப்படி அந்த பெயர் பெயர் வந்து தருநாதன் ஆதிவானோர் தங்குருந்து என பெயர் பெற்று கோதிலா வரந்தில் அங்கே பலரும் தவம் செய்கின்றவர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு போய் தவம் செய்வாரலாம் அப்படி பல பேர் இருந்து வரம் செய்து அப்படி பெருமானை அறிந்ததுனால அதுக்கு குரு இருந்த என்று அந்த அந்த இடத்துக்கு அந்த இடத்தில் நடக்கிற நிகழ்ச்சி தான் ஒரு இடம் அந்த ஊர்ல ஒரு வேளாண் குடும்பம் குடும்பம் என்ன சுகலன் என்று பெயர் சுகலன் அந்த பெண்ணுக்கு என்ன பேருனா பெயர் பொருத்தம் பெயர் பொருத்தங்கிறமே ரொம்ப அருமையான பொருத்தம் சுகலைன்னு பேரு சுகலன் சுகலை ஒரு கால் இலக்கண ஆசிரிகள் மாணவர்கள் என்பது அந்த ஆடவன் பெயர் அந்த மனைவி பெயர் சுகலை இப்படி ஒரு பெயர் பொருத்தமான குடும்பம் நல்ல வேளாண் குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் நல்ல நெறியான குடும்பம் இப்படி எல்லாம் அவர்களுக்கு இல்ல நடத்துகின்ற பொழுது பன்னிரண்டு குழந்தைகள் ஒன்றே போது ஒன்னும் கிடையாது ஒரு காலம் என்னவென்றால் இந்த பனிரெண்டு பிள்ளைகளை எப்படி எல்லாம் ஆதரிக்க முடியும் அந்த காலத்தினுடைய அமைப்பும் வேறாக இருந்தது தொழுகாப்பித்துல தான் அதுக்கெல்லாம் அருமையான குறிப்பு வரைவிடை வைத்து பொருள்வயில் பிரிதல் என்று கல்யாணத்தை வச்சுட்டு பொருளை தேடி அந்த மாப்பிள்ள அப்பா கல்வியோட சரி அதனால தந்தை மகத்தின் நன்றி அவைய முந்தியிருப்ப செயல் முந்தியிருப்ப செயல் கல்யாணம் பண்ணி கொடுத்தல் போல அவையத்து முந்தி இருப்பது அப்பா பொறுப்பு கல்யாணம் பொறுப்பு அப்பா பொறுப்பல்ல அம்மா பருப்பல்ல அப்பா அம்மா தலைமையில இருக்கை தொழிற்பேச்சு அவன் இருபது வயது ஒரு அருமையான ஏனிங் மெம்பர் ஆயிடறான் நல்ல பொருள் வளமுடையவனாகி திருமணம் ஆயிட்டு ஏன் கடத்தல் வருது ஏன் தடையை பிடிச்சிருக்கிறான் ஏன் கற்படிப்பு வருது வரவே வராது சார் இந்த பேச்சுக்கு இடம் இல்லையா அவனவன் ஒருவன் ஒருத்தியோட அருமையை வாழ ஆரம்பிச்சுட்டான முடிக்கும் போது வயசு என்ன தம்பி எனவேதான் பனிரெண்டு பிள்ளைகளை கவலை இல்லாம இருந்தது அதனால கவலை இல்ல இந்து பிறந்திருதல் எந்தலை கடனை சான்றவன் ஆக்குதல் தந்தைக்கு கொடுத்தல் கொள்ளுக்கு கடனே ஒளிர் வாழ் அறிஞ்சு கல்லிருந்து பேர்தல் காலைக்கு கடனை தூக்கி வச்சுட்டான போற போகலையா ஒரு பொருளானூறு அப்படின்னா அந்த அந்த இருபது ஆண்டு ஆட்சி அந்த பையன் வந்து அப்பா அம்மாங்கிற தொடர்பு உறவு இருக்கணுமே தவிர பொருளாதாரத்திலே தான் தனித்து எங்கனும் இந்த பன்னிருப்பு மக்களையும் பெற்றான் பெற்ற என்ன பண்ணனு கேட்டா இந்த ரெண்டு பேரும் சுகலன் சுகலி ரெண்டும் செல்லம் கொடுத்து வளர்த்து செல்லம் கொடுத்து வளர்த்து ரொம்ப செல்லம் ஏது செஞ்சாலும் ஒன்னும் சொல்றது இல்லைங்களா இந்த காலத்து மாதிரி மன்னிக்கணும் என்னையும் சேர்த்து சொல்றேன் மன்னிக்கணும் பையன் படிச்சானா போனானா சாயந்தரம் வந்தானா எங்க போயிருப்பான் விளையாடிட்டு இருப்பான் எத்தனை மணிக்கு அது எட்டு மணி வரைக்குமே ஆறு ஆனா வீடுப்பா என்று சொல்ல முடியலையே சொல்லாமல் இருக்கிறோமி ஆறையான மோங்கழிவு திருநீடு எப்பா ஏதேன்னு கொஞ்சம் சாமியிட்ட ஒரு ஒரு தியானம் பண்ணிட்டு உட்காருப்பா என்று சொல்றதுக்கு யோகிதெல்லாம போச்சு ஆறையானா படிக்க ஆரம்பிச்சேன் நான் அடிக்கடி சொல்லிட்டு வர்றேன் ஐந்து மணி நேரம் ஆசிரியர் பார்த்துகிறான் என்றால் வீட்டிலயோ விடுதியிலையோ அல்லது விடுதியிலேயோ ஐந்து மணி நேரம் படிக்கணும் குறைஞ்சபட்சம் அப்ப தினமும் பத்து மணி நேரம் கூட கல்விக்கு செலவு பண்ண என்னது அந்த படிப்பு வாழ்க்கை இதை நாம் சொல்லுவதில்லையே சொல்லுவதில்லை அதனாலதான் போகுது தேர்வு நெருங்க நெருங்க இது கூடணும் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு மணி நேரம் படிக்க ஞாயிற்றுக்கிழமை பத்து மணி நேரம் படிக்கணும் ஆற்றுப்படுத்தினால் அன்றி இனி நம்முடையாது என்ன பண்றது எனவே இவங்க செல்லம் கொடுத்தவங்கனால என்ன பண்ணா அவன் பாட்டுக்கு இருந்தான் பொக்குன்னு ரெண்டும் இறந்து போச்சு யாரு அம்மாவும் அப்பாவும் அவ்வளவுதான் அவன் என்னன்னு கேட்டா நேர வேடர்களோடு நல்ல வேளாண் குடியில பிறந்தவன் எோ வெட்டு குத்துங்கிற பாருங்க மொட்டன குத்தி கூரை கொண்டு ஆர்டிக்கும் இடம் என்று நம்ம சுந்தர் முருசாமி மாதிரி குத்து வெட்டு என்று சொல்கிற அந்த வேடரோடு பழகன பழகன காய்கறி தீங்குறது எல்லாம் தீங்கு அப்படி போறது ஒரு நாள் என்ன ஒரு நாள் செய்வார் வெயில் பூகா அப்புதற்கீழி நோர்க்கும் குறவனை அங்கு கண்டார் அப்படியே வேட்டையாடி வரவனுக்கு ஒரு புதர் அந்த புதர்ல நல்ல மரங்கள் நெடுஞ்சி இருக்குது வெயிலே இருக்காது அங்க பார்த்தா ஒரு ஞானி அருமையா தன்னை மறந்து நோர்க்கிறார் உற்ற நோய் நோன்றல் உயிர்குருகன் செய்யாமை அத்தையே தவத்திற்கு உருவம் அந்த தவாடு மேற்கொண்டு அப்படி தன்னை மறந்து இருக்கிறது ஐந்த வித்து இந்த ஐந்தவித்துன்னு சொன்ன உடனே ஒரு ஞாபகத்துக்கு வராம இருக்க முடியாது ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி அந்த ஐந்தவித்தான் எனவே இன்னதுன்னு சொல்லாம ஐந்தவித்தான் என்றாலே என்ன அர்த்தம் ஐந்து பொறிகளையும் அவித்தான் இங்க அவித்தல் சொல்றது அவித்தல் என்ன அருமையான சொல்றது இப்ப மொச்ச கொட்டையோ இருக்குது ஒரு பத்துல விழு அன்னைக்கு ஒன்னு ரெண்டு பாரியா மொளம்பயிரை வேறது அவிச்சிடுறது போட்டு தண்ணியே ஊத்தி சல்பை வச்சாலும் வருமா வராது அதான் அவிச்சிட்ட அப்போ அந்த முளை தோன்றுதல் என்ற ஒன்றை எது பண்ணிடுது இது அவிச்சிடுது அதுபோல என்ன பொருள் கேட்டா மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஒன்று இந்த யான் எனது என்பதை என்ற அந்த முளையை விடாமல் அப்படியே அவிச்சொட அவிச்சுட்டா முளை விடுமோ விடாது ஆகவே அங்கே முளை அதுமே முளையா தோன்றுவது இங்கே இந்த ஐந்து அவித்தனுடைய முளை யான் எனது என்ற முலையை கிள்ளி விடுவது அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கடி அவிச்சுட்ட முளைக்காது அது இந்த ஐந்து பொறிகளையும் அப்படி அவிச்சிட்டம் சொன்ன என்ன பண்ணாது மீண்டும் தன்னுடைய விலையை செய்யாது இப்படி எல்லாம் அருமையான சொல் எனவே இந்த ஐந்தவித்தா போய் பார்த்தாராம் பார்த்த பன்னெண்டு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுச்சுன்னா வீட்டுல இந்த மாதிரி ஞானிகள் உண்டு அவங்க எல்லாம் துறவிகள் வணங்கணும் இறங்கடா கண்ணு இறங்கடா கண்ணு கழுத்து வலிக்கு இப்படி வளர்த்து சந்தில போவ அதனால என்ன ஆச்சு என்ன மரத்தடியில யாரா ஒரு சாமியா இருக்கிறார் பார்த்தா உக்காந்து அப்படியே அசாம இருக்கிறதா என்ன அதே கள்ள தூக்கு போடுறா கள்ளத்தூக்கு போட்டுது மண்ணத்தூக்கு போட்டுது ஏ அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அப்படியே அப்படியே இருந்தவர் அப்படி கண் திறந்து பார்த்தார் என்ன அப்படி திறந்து பார்த்ததான் தெரியணும் திருவள்ளுவர் எரியால் எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்வில்லை என்ன குரல் பெரியார் பிழை தொழுகுவார் நெருப்பை தலையில கொட்டினா கூட பிழைச்சிக்கலாம்டா இந்த தவத்தில் சிறந்தவர்கள் ஒளிஞ்சு சுடப்படினும் உயிர் உண்டாம் ஆனால் பெரியார் பெரித்தொழுகுவார் உயார் என்ற எந்த அதிகாரத்தில் இருணைக்கோடல் என்று இந்த குரல் இருப்பதனால என்ன பெரியார் யார் கேட்டாங்க பெரியார் இந்த நூற்றாண்டில் பொதுவா பெரியார் பெரியவராக எழுதுகிறோம் என்ன பெரியவராக இந்த சின்ன சொல்லுக்கு ஒரே தொடக்கம் தொடக்கே வள்ளியே சின்ன சொல் பெரியார் என்ன பண்ணி தொலைக்கிறது ஒரே படிக்கலாம் என்ன பண்றது சஞ்சலிக்க வேண்டியதான் பெரியார் அறிவால் சிறந்த பெரியவரும் ஆற்றலால் சிறந்த பெரியவரும் தவத்தால் சிறந்த பெரியவரும் எழுதினோம் பொருட்பாளர் அரசர் போன்ற பெரியவர்கள் பண்டிகளாக பண்டிகளாக அவ்வளவுதான் வெகுனி கனிமையையும் காத்தல எழுது பன்னெண்டும் பன்னெண்டு பண்டிகாச்சு அப்படி ஆனவுடனே கொஞ்சம் ஞானம் வந்தது இருக்கு சுவாமி இந்த மாதிரி பண்டிகா போனவங்களுக்கு சோமந்தர பெருமானே உங்களுக்கு வந்து அருமையாக ஞானத்தை வழங்குவார் பாலூட்டி ஞானத்தை வழங்குவார் இந்த பனிரண்டும் பண்டிகளாய் எங்கே பிறந்தது எங்கே பிறந்தனர் பாட்டா எல்லாம் இருக்கு பாட்டை நான் நிறுத்தி அந்த செய்தியை சொல்லிட்டு வந்து பன்மைசால் பன்மைசால் காண வாழ்க்கை பண்டிகைக்கு அரசாய் வைக்கும் தன்மை வைத்து சென்று நல்ல காடு அந்த காட்டுல பண்டிராஜா என்ன பண்டிராஜ எத்தனையோ அந்த பண்டிகனங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன் அது பண்டிராஜா அந்த பன்றிக்கு படையாக இருக்கிற பெண் பண்டி வயிற்றுல இந்த பன்னெண்டு பேரும் தோன்ற தோன்றி பன்னெண்டு பண்டிகளாக பிறந்தனவந்து வளர்கின்ற பொழுது ஒன்று இது மாதிரி காட்டில் அலையும் போது பாண்டியன் வேட்டையாடுவதற்காக அந்த காட்டுக்கு வந்தான் வேட்டையாடுதல் அரசியல் அறம் ஏன் மானிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்குங்காலை தான் அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பயத்திரத்தால் கல்வரால் உயிர்கள் தம்மால் ஆனபயம் ஐந்தும் தீர்த்த அரங்காப்பான் அல்லனும் ஆகவே விலங்குகளினாலோ மக்களினாலோ மற்ற வெற்றிலாள என்னென்ன வகையில் மக்களுக்கு ஊறுபாடு வருமோ அத்தனையும் காக்க வேண்டிய பொறுப்பு அரசனுக்கு உண்டு அப்ப விலங்குகளால் வருகின்ற அந்த தீமை வர வேண்டாம் என்று காத்த வேட்டையாடுவது ஆகவே வேட்டையாடு வேட்டையார வந்தால் நல்ல பெரிய பாண்டியம் விலங்குகள் எல்லாம் அழித்து கொண்டு ஒரு நிகழ்ச்சி இருக்காங்களாம் வரும்போது அந்த பல விலங்குகள் போன அந்த சுவடு தெரியுது அந்த கால் தெரியுது அந்த சுவடு தெரியும் போது இருங்க இருங்க இருங்க அப்படின்னா ஐயா இந்த இந்த சுவடு பண்டியின சுவடு இந்த பண்டி சரியான முரட்டு பண்டி இது மாதிரி ஒண்டல்ல பல இருக்குது அது இந்த வழியே போயிருக்கு நடந்த சுவட்டை கொன்றே எது தெரியுது விலங்கினுடைய தன்மை தெரிகிறான் அப்படி இருந்ததாக கேள்வி தமிழன் எதை கொண்டு சுவட்டை கொண்டே அந்த விலங்கு எது என்றும் அந்த விலங்கினுடைய தன்மை எது என்றும் அறிந்தோ அதிக தமிழனைப் போல பேரழிவு படைத்தவனும் பெரும் குணம் படைத்தவனும் இல்லை அப்படி ஒரு காலம் அதோடு நிறுத்திக்கணும் இதை ரொம்ப அருமையாக தொல்காப்பியத்தில் ஒரு இடம் தொல்காப்பியத்தில் ஒரு இடம் தொலாப்பியத்தில் போற போக்கீங்களா இங்க தொல்காப்பிய சூத்திர மட்டும் படிச்சு இருக்கு போற போக்கில் எழுதினார் சேனாவரையர் உரையாசிரியர் ஓர் யானை அடிச்சுவடு கண்டு இது அரசு ஆதற்கு ஏற்ற இலக்கணம் உடைத்து என்றபடியும் பிரித்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு அடிச்சு வடுக்கண்டு யானை போயிருக்கு யானை கால் சார் நல்லா தெரியுது நல்ல யானை இந்த சுவத்தை பார்த்த உடனே இந்த யானை காட்டு யானை அல்ல இகுது அரசு ஆதரவு ஏற்ற ஒரு பெரிய பேரரசர் இயங்கி வருவதற்குரிய ஏற்ற அரசு யானையாக இருக்க வேண்டும் எங்க இருக்குது தொல்காப்பியத்திலே தொல்லதிகாரத்திலே கிளைவியாக்கத்திலே முன்னேற்கிற உற்பத்திக்குள்ளே சேனாவுடைய உரையில் இருக்கு என்ன பண்ணுது எந்த ஒன்றுக்கும் தொழுகாப்பியம் தான் தொடங்கி வரணும்னு என்னுடைய அபிப்பிராயம் நமக்கு இருக்கிற நூல்களில் இன்னைக்கு ரொம்ப மிக பழமையான தொழிலாப்பியம் அங்கிருந்துதான் செலவே மேற்கொள்ளணும் எங்கிருந்து தொடங்கணும் அங்கிருந்து தொடங்கும் அப்படி ஒரு குறிப்பு இருக்குது திருவிழா அது மாதிரி அந்த கீழே இருக்கிற சுவை பார்த்த உடனே ஐயா இங்க பண்டிகை போயிருக்க இந்த பண்டிகை நாட்டையே கெடுத்துடும் அப்படிப்பட்ட பண்டிகை போனா சுவடு பார்த்துக்கிட்டே போனாங்க ஒரு இடம் வந்தது அங்கதான் இந்த பண்டிகை பன்னெண்டு பண்டிகையுடைய அப்பா அம்மா இருக்க மற்ற பண்டிகை என்ன பண்றதுல இந்த பண்டிகை பண்டிகை எல்லாம் இந்த நாட்டுல ஒரு அரசன் பாண்டியன் அழிச்சிட்டு நான் அழிக்கிறேன் ஆண் பன்றி பாருங்க பண்டி பேசுகிறது பண்டி பேச்சே நீங்க இந்த பண்டிகூட்டி முறை கொடுத்த படத்துல பண்டிகையின் பேச்சாக வருவதே சில பண்புகளைத் தேருகிறது அவ்வளவு அருமையா வச்சிருக்க எப்படி எப்படிதான் தெரியல அந்த சொல்லுதாம் எந்த என்ன நான் இருக்கிறேன் அவ்வளவு பெரிய ஆட்களையும் நான் கொண்டுதான் அந்த ஆண் பந்தி எல்லாம் ரொம்ப அருமையா சொல்லுகின்ற பகுதிகள் இங்க இருக்கின்றன அது சொல்லுதான் அப்படி சொன்ன மாத்திரத்திலே எங்களுக்கரசே கேட்டி இங்குள மிருகம் எல்லாம் திங்களுக்கரசன் கொன்று வருகின்றான் என்று செப்ப அதனால சொல்லிச்சு எல்லா விலங்குகளையும் அழித்துக் கொண்டு வருகிறான் சாமி ஒரு அரசன் நம்மையும் அழித்து என்று அங்கு இருக்கிற பண்டிகைகள் எல்லாம் இந்த பண்டிகரிடம் சொல்லு அது சொல்லுதான் பெங்களிப்படைந்து பன்றி வேந்தனும் அடுபோராட்ட சங்கையுற்றெழுந்து போவான் தன் உயிர்ப்படையை அந்த ஆண் பண்டி ஒன்னு எழுந்துதான் போர் செய்து எந்த அரசனாயினும் அவனை நான் வென்று விடுவேன் என்று பொறுப்புதான் அந்த ஆண் பண்டி தன்னுடைய பெண்பண்டியை பார்த்து சொல்லிச்சான் இன்று பாண்டியனை நேரத்தை இருஞ்சமராடி வென்று வந்திரல் வாகையோடு வருகுவனேயோ மனைவியிட்ட பேசுது அவள் அன்பா வந்து இன்னைக்கு பாண்டியன் ரொம்ப பெரிய வல்லவன் அவ்வளவுக்கு போறேன் போய் வரணும் என்ன சார் வீரம் பொக்குன்னு ஆமா இவ்வளவு பெரிய வீரமா பேசின பன்றி நான் போறேன் போய் திரும்ப வருவனோ என்னமோ இப்படி வரும்போது கம்பர் ஞாபகத்துக்கு வராம இருக்க கூடாது வராம இருக்க கூடாது கும்பகர்ணன் சொல்றான் அண்ணங்கிட்ட இதான் கடைசி பார்வை இனி பார்க்க போறதில்லை பேச போறது இல்லை இதான் கடைசி பார்த்து அவனுக்கு தெரியாது வென்றிவன் வாருவன் என்று உரைக்கிலேன் அண்ணா நான் போருக்கு செல்லுகிறேன் மீண்டு யார் வார்த்தை கும்பகர்ணன் ஏண்டா இப்படி நிச்சயமா தெரிஞ்சு ஏண்டா போறேன்னு கேக்குறியாதி நின்றது பொன்றுவன் நிச்சயம் இறந்து அப்படி இறந்த பிறகாவது அண்ணா ஒன்னையும் ஒண்ணுன்ன ஒரு தம்பி எதிர்கட்சிக்கு போனான்னா ஒரு தம்பி உன்னோட இருந்து இறந்தே போயிட்டான்னா ரெண்டு தம்பியே ஒருவன் துறந்தான் ஒருவன் இறந்தான் இந்த ரெண்டும் தெரிந்த பிறகாவது அடுத்த வீட்டு மனைவியை விட்டுண்ணா பொன்றுவன் பொன்றினால் பொறன்கள் தோழியை நன்றன நாயக விடுதி நன்றரோ அடுத்த மனைவி நமக்கு என்னத்துக்கு இப்படி சொல்றவங்க ஒரு வீரன் ஆகுவானா ஆராய்ச்சி பண்ணுவேன் போகும் நான் செத்து போடுவேன் அப்படின்னு ஒருத்தன் பேசுவன் வீரன் ஆகுவானா ஏன் அறம் அங்கே மரம் இங்கே அது உடல் வலிமையை விட எது பெரிது அறம் பெரிது அப்படியான கும்பகரணன் அடுத்த பாட்டு என்னை வென்று உலரில் இலங்கை காவல உன்னை வென்று உயருதல் உண்மையாதலால் என்னையே அவன் வென்றுட்டான்னு சொன்ன ராமன் நிச்சயம் சின்ன விஷயம் அப்ப அவ்வளவு பெரிய வீரன் பின்னுதல் பிழை ரெண்டு தம்பியும் ஒன்னு ஒன்னு துறந்து உன் தன் இறந்து நீயும் இறந்து போனாமா திருக்குள் படிக்காத எண்ணி துணிய கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு இழுக்கு இறங்குதல் பிழை அப்பை வாழை தன்னை நன்கு தவத்தின் பாலதி அடுத்த ஓட்டுக்கார மணி வேணாம் இப்படி இதெல்லாம் எஞ்சிய வெள்ளி தெரியல காண்க ஆன பேசினாலும் கூட என்ன சொல்கிறார் நான் போகிறேன் போய் வருவனோ அல்லது ஒரு கார் வர நீ என்ன செய்யணும் தெரியுமா பொன்றுவனேயோ நீ உன் புதல்வரை பாதுகாத்து நன்றிவன் இருத்தி என்ன நங்கை பேரின் ஆனா அப்படி நான் வந்து இறந்துட்டேன்னா இந்த பிள்ளைகள்லாம் இருக்குது பண்டிகுட்டிகள் இருக்கு நீ அத பதுசா காத்துக்கிட்டு நீ இருக்கணும் தெரியுதா என்று அந்த கணவனான அந்த ஆண் சொல்ல பெண்பண்டி கேட்டதாம் பெண்பந்தி என்ன கூறுகிறது என்ன பெருமான் இப்படி சொல்றீங்க உயிர் ஒன்று எங்கேயாவது வெளியில போய் உடம்பு தனியா இருக்குமா உயிராகிய நீங்கள் சொல்ல நான் தனியே இருப்பேன் யாரு பெண்பந்தி பெண்பந்தி இருப்பத பாளினை வகுத்த தெவம் நீங்க என்னமோ குழந்தைக்காக இருக்கணுங்கிறீங்க ஏ இந்த குழந்தைக்கு நாம தான் தெய்வமா தெய்வம் இங்க போட்டுது இங்க போய்ட்டு அது என்ன காக்குது நாம காக்கிறோம் பெண்பண்டி வாயில் இருந்து அதலால் மாமராடி வென்று வருதி ஏல் நீ விழிந்த இடத்து மாய்வே என் செயல் வேறுண்டோ நான் கூட வருகிறேன் நீங்க இறந்தா நான் இறந்துருவேன் நீங்க வந்தா நான் வருவேன் இல்லையான எனக்கு என்ன அந்த பெண் பெற்று சொல்ல சொல்லிட்டு என்ன பண்ணிச்சுன்னு கேட்டா புறப்படுங்க புறப்பட்டா போகுது இந்த பன்னெண்டு குட்டிகளும் அது எப்படியோ தெரிஞ்ச வந்து காலில் வந்து இப்படி படி எல்லாம் போகுது காலில் எதிரிச்சு காக்க ஒரு ஈசனுட இல்லையோயிரில் யாம் ஒருவம் அல்லமோ பின்ன வந்து ஞானிகள் பாடினாங்க எந்த உயிரியும் காக்க ஈசன் கொடுத்திருக்கிறேன் அதுல நாம ஒரு உயிர் அதனால வருந்துவதோ மகிழ்வதோ இதுவது எதுக்கு தேவையில் என்று ஞானிகள் பேசிய பேச்சை அந்த பெண் பேசி காலத்துக்கு தெரிஞ்சு எல்லாம் சென்றது எல்லாம் அந்த கூட பண்டிகை எல்லாம் வருதான் இந்த பெண்பெண்டி தன்னுடைய மனைவியும் வருதான் இது இந்த ஒரு பெரிய அரசன் இதுக்கு போகும்போது ஒரு போருக்கு போகும்போது என்ன செய்வாங்க நல்ல மனிதனா இருந்தா குதிரையிலேயே யானையிலேயே போவாங்க அதுபோல இந்த பண்டியும் ஒரு குதிரையில் போயிட்டு அது என்ன சாமி குதிரை மேல பண்டிகை குதிரை தெரியுமான மானம் என்னும் குதிரை மேல் எப்படித்தான் கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த பண்டிக்கு வைச்சு சொல்றார்கள் பெருமானால் ஆட்கொள்ளப்படுகின்ற இனம் ஆயிட்டதுனாலே அதுக்கு போல பெருமை கொடுத்தார் போல இருக்கு மானம் என்னும் குதிரை மேலே ஏறி அந்த ஆண் பண்டி போகுதான் என்னப்பா மானம்னா என்ன ஒன்று வெற்றி அல்லது இரத்தல் புறக்கிட்டு வருது என்பது இல்லை அப்படியாக போக இனி பல பாட்டு அதெல்லாம் பால நாள் நடக்குது போர் கொஞ்சம் தொய்வு இந்த பண்டிகுட்டிகளுக்கு ஏற்பட்டது இந்த பெண்பன்றி பார்த்தது கணவன் கிட்ட சொல்லுது நல்ல முயற்சியா செய்தோம் எல்லாம் செய்தோம் நீங்களும் அருமையா போர் செய்ய இருக்கிற சூழலை பார்த்தால் இனி நாம் வெல்ல முடியாதுன்னு தெரியுது அதனால நம்ம குட்டிகளும் அங்க இருக்குது நாம மெதுவா போய்விடுமே என்று சொல்லுதான் சொல்லுதான் எது பெண் பன்றி அப்ப சொன்னார் ஒரு வார்த்தை யாருங்க தாய்க்குலம் இல்லையா இருக்கிறாங்க அந்த ஆண் பன்றி சொல்லுதான் பெண்பன்றிக்கு நுண்ணறிவுடையராயி நூலோடு பழகினாலும் பெண்ணறிவென்பதெல்லாம் பேதமைத்தாதல் எவ்வளவுதான் படிச்சாலும் இந்த பெண்ணறிவு கொஞ்சம் கீழே போயிட்டு அப்படியா வந்துட்டு போயிடுறது அது ஆண்மைக்கு அழகா என்ன இவ்வளவு படிச்சுட்டு இவ்வளவு சொல்லியே என்று சொல்லிவிட்டு கண்ணறிவுடமைக்கேற்ற காரியம் உரைத்தாய் மானம் என்ன அறிவுடையோர்கெல்லாம் இழுக்கு உடைத்தன் மானம் என்ற ஒன்றோடு வந்தவர்களுக்கு பின்வாங்குதல் என்பது அல்ல ஒன்று இரத்தல் அல்லது வெந்த வெள்ளல் இரண்டில் ஒன்றுதான் ஆகலால் இப்படி பின்ன கூடாது ஒரு கால் வேணும்னா தூங்கியிருள் வருவாய் அருமையான பகுதி தூங்கியிருள் வருவாய் சிங்கம் இரண்டு ஊரை தூரையின் மாடோர் வாங்கியிரு மறுப்பு கேடல் வந்து நீ பருகி நம்முடைய பாரம்பரியம் எப்படி தெரியுமா ஒரு நீர்துறைன்னு வச்சுக்க ஒரு வாய்க்காலோ அல்லது ஒரு பெரிய ஆரோச்சிக்க பயப்படாம நம்ம இனத்துல இருக்கிற பன்றி கூட்டி போய் இறங்கி குடிச்சு குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரும் அப்படிப்பட்ட இனம் அல்ல நம்முடைய இருந்தாலும் கூட ஒரு பந்தி சென்றால் நம்ம இனத்துல ஒரு பண்டி அந்த ஒரு துறை நீர்த்துறையில் இருக்க ரெண்டு சிங்கம் வந்ததுன்னா அங்க நீர்த்துறையில் இறங்கவே பயப்படும் அப்படிப்பட்ட மரபுதான் தோண்டி வந்தோன்றா காலத்தை பாலோட முன் தோண்டி மூத்தக்கூடிய நானே தமிழன் இதா அதுக்கு மேல பெருசா இருக்குது அப்போ இரண்டு சிங்கம் இருக்கிற நீர் துவையில ஒரு பண்டி போய் கவலைப்படாம போய் சாப்பிட்டு வந்துருவாங்க ஒரே ஒரு பண்டி அந்த நீர் கோவில் இருக்கும் ரெண்டு சிங்கம் வந்தா கூட அங்க பண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க தண்ணி குடிக்க இறங்காதுப்பா அப்படிப்பட்ட வீரம் வீரம் ஈ அநேகமா நான் படித்த இலக்கியத்துல இந்த மாதிரி பண்டிக்குரிய வீரத்தை இங்க தான் பாக்குறேன் ஆமா பன்றியின் வீரம் என்று எங்கேயாவது படிச்சிருக்கோமோ கிடையாது உயரதி நில ஒரு வீரன் சம்மதம் செய்வான் போவான் வருவான் அதான் பார்த்திருக்கிறோம் இப்படி சொன்னதாக சிவசிவா தொழிலர்ப்பாணத்துல தான் இருக்கு ஆகவே அத்திட மரபில் வந்து பிறந்துளேன் ஆதலாலே கைத்திடு தாரான் வீரம் கவந்தி செய்தி செய்யும்பானும் வைத்திட வல்லேனன்றி மடிந்திட வல்லேனாகில் பொ உடம்பே என்று உடம்பு அழிவது அப்படிப்பட்ட மரபுல வந்த நாம அதனால இந்த பாண்டிய நல்ல எவன் சரி ஒன்று நான் வெல்லுவேன் இல்லை இறந்து விட்டால் இந்த பொய்யுடம்பு உடம்பு நிற்குது போல உடம்பு நிக்குது ஏ அப்பா ஜெய்கிடார் திலகபதியாருக்கு வாய்த்த கணவனார் போரில் போர் புரிந்தார் நிறைவு என்ன உயிர் கொடுத்து புகழ் கொண்ட இறந்தார் சொல்லல உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அதே போல தன்னுடைய அந்த அம்மா தளகபதியாருடைய அம்மா நாவரசருடைய அம்மா கனவனார்.. அது மாதிரி கற்புடைய மடவாரும் அதான் சேக்கலாட்டிருக்கிற அருமை ஏதோ கற்புடைய மடவாரும் எங்கு போனார் கணவனாருடன் சென்றார் எங்க சாமி திருவண்ணாமலைக்க கணவனாருடன் சென்ற சொல்லையோன்படுத்தாத ஒரு திருவாய் தேய்கிடாருடைய திருவாய் அதுக்காக சொல்ல வேண்டியது சொல்லாம இருக்க முடியாது இல்ல அந்த கணவனும் இறந்தார் இப்ப நம்ம நாவல் எழுதுற என்ன பண்ணுவோம் கழிப்பாரும் இறந்தாருங்க அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க அப்பா இறந்தவொன்னா அம்மாவும் இறந்துட்டாங்க இவன் தான் நாவல் ஆனால் தேய்கிடார் புகழ் புகழ் கொடுத்து உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் கற்புடைய மடவாரும் கணவனாருடன் சென்றார் இதுதான் இலக்கியம் இதுதான் செய்கிறார் இப்படியெல்லாம் முருகா எனவே அது போல இங்கே பொய்த்திடும் உடம்பே என்று புகழ் உடம்பு அழிவது உண்டோ பன்றி பேசுகிறது இந்த உலகம் போகட்டும் ஆனா போட உடம்ப வருது எனவே இப்படியாக நீ நில்ல தன் பெடைதன்னை நிறுத்தி நீங்க நான் போறேன் போருக்கு அப்படியாக சென்று போரிலே போர் புரிந்தது போரிலே போர் புரிந்து பல நேரம் இவதான் அதுவும் போர் செய்து நிறைவிலே இந்த ஆண் பன்றி இங்க கூட ரொம்ப அருமையா சொன்னார் மண்ணில் குதித்து வலிகண்டுக வேந்த எண்ணி தலையில் புடைத்தான் கை இருப்பு தண்டால் போர் செய்த ஒரு பத்து பாட்டு அதுக்காக பன்றி அந்த பாண்டியனோட போர் செய்ததுக்கு ஒரு பத்து பாட்டு கடைசியில ஒரு பெரிய தண்டு உழக்கமா இருக்கு அதை எடுத்து அந்த பண்டியின் தலையில அடிச்சான அது எப்படி சொல்லுகிறார் புண்ணில் படு செம்புணாறு புடவி போர்ப புகுான் சுடர் கீறி விமானம் மேலால் விரும்பாருங்க அப்படி என்ன பண்ணுச்சு விமானத்திலே மேலே சென்றது என்று சொல்றது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது திருவள்ளுவர் திருவள்ளுவர் அதனால விண்ணில் புகுந்தான் எது இந்த ஆண் பன்றி விண்ணில் புகுந்தான் எப்படி சாமியினார் சுடர் கீறி விமான இதுவரை ஆற்றிய அந்த வீரத்தின் அமைப்பினாலே அங்கே விமான வேணிற்கிழவோனில் விளங்கி வியந்து வானோர் தேனில் பொடி போ மடிப்பை எனவ காண தமுதுண்டு இருக்காது கழித்து வீர வானத்தமுதுண்டு அறமங்கையர் கொங்கை சேர்ந்தான் இங்கிருந்து போன உடனே அங்க வீரமோட வருக வருக செங்கோல் தலைக தடைக என்று வாழ்த்தி அந்த வீர மகன் எல்லாம் பண்டி ஏது மனிதன் ஏது இந்த உடம்பு தான் உடம்பு விட்டுட்ட பிறப்பு ஓக்கம் எல்லா உயிர்க்கும் திருவள்ளுவன் அல்லவா திருவள்ளுவன் அல்லவா சாமி அலுவலகத்தில் வீட்டில் இருக்கின்ற போது பின்னால் அந்த குரல் பிறப்பு ஓக்கம் எல்லா மனிதருக்கும் அல்ல எல்லா உயிர் செய்தொழில் வேற்றுமையான சிறப்பு அது தவிர்க்க முடியாதப்பா தவிர்க்க முடியாதா ஆனா பிறப்போக்கும் இவ்வினைவயத்தினாலே உடம்பு எடுப்பது என்பது எல்லா உயிருக்கும் பொருள் அந்த உடம்பு தனி உயிர் எல்லா உயிரும் ஒரு உயிர் ஆறறிவு ஏழறிவு அஞ்ச அறிவு எல்லாம் முடிஞ்சு போச்சு மைனஸ் ஆயிடுது இந்த உடம்புனாலதான் அவ்வளவு பெருமை தூக்கி கிட்ட வந்து இல்ல அதனாலதான் பெரியவங்க எல்லாம் பிறப்பருக்களுற்றாருக்கு உடம்பு மிகை இது எதுக்கு இந்த சனியுறவுல போய் பேசினார் மற்றும் தொடர்பாடு இவன் நல்ல ஞானிகளுக்கு துறவு துறவுன்னு என்ன தொடனார் இந்த உடம்பே வேணாங்க பாங்க பாது ஏன் சனியும் கட்டிட்டு மாறிட்டு காலை எட்டு மணியான இட்லி அது எதோ கேட்குது என்ன சாப்பாடு கேட்குது சங்கடனது பிறப்பருக்களுட்டார்கு உடம்பு என்றாரே திருவள்ளுவர் ஆதலால் இப்படிப்பட்டாங்க வானரமங்கை எல்லாம் ஏற்க இந்த பஞ்சி சென்றதான் பின் துணையாய பேடை தனியேனும் பாவம் அந்த பெண் பண்டி என்ன பண்ணிச்சு என் துணை மாய இருப்பது கற்போம் கற்போ என் துணை மாய இருப்பது கற்போன்னு இப்ப கற்பென்பது கற்பென்று வைத்தால் இரு கட்சிக்கும் பொதுழைப்போம் எங்க திருவிழையாறு பானம் கற்பென்று வைத்தால் எல்லா உயிர்க்கும் பொதுவில்து சொல்ல நாதி இல்லையே சொல்ல நாதி இல்லையே கற்பென்று வைத்தால் இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் பொது உழைப்போம் பாரதியார் கற்பென்று முருமத்திருங்க பேச போற கிடாது என்ை எதிர வேறனவில் பேட்டை வெளிப்பது எந்தற்கு அறநிலையென்று பாருங்க உடனே என்ன பண்ணிச்சான் பெண் பெண் பன்றி பெண் பெண் என்ன பண்ணிச்சான் சரி அப்படி ஆனால் நான் உயிர் திறக்க மாட்டேன் எங்க கணவன் என்ன செஞ்சார் போர் முனையில் மாண்டார் அது போல நான் வெற்றியோ தோல்வியா கருதல ஆனா நான் போர் செய்து இறக்கணும் நினைச்சுதான் போச்சு போர் செய்தது அவ்வளவு பெரிய ஆண் பண்டியே போட்டு இறந்துட்டுதான் பெண்பண்டியோட போர் செய்வது அறமல்ல எனவே நீ செய்தான் அதன் பாருங்க வீரன் இந்த பன்றி போர் இவ்வளவா இவ்வளவு வீரமா ஒரு பெரிய பேரரசன் பாண்டியன் ஒரு ஆண் பன்றியோடு தான் நானும் ஆனா அவனு போர் செய்தோம் பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பிணியுடைய தென்புல வாழ்நிற்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல் ஒரு பெறாதீரும் எம் அம்பு கடி விடுதும் நும்மரன் சேர்மின் என்பது அரசாறு அப்ப முன்னால் நமக்கு வந்து யாராவது பெண்கள் வந்து எதிர்ப்பா என்ன பண்ண அம்மா வேணா கட்டி எடுக்க வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க போயிட்டு வாங்கிட்டு வாங்கணுமே தவிர எடு அப்படின்னு அது அறமன்று ஆதலால் அந்த அறம் மக்களோடு மட்டுமல்லாமல் பன்றிக்கும் பார்த்தானா பதினோரு மனிதர் பிராணத்தை வச்சு நல்ல உயர்ந்திரை கூடிய பண்புகளை எல்லாம் எல்லா பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் இந்த அவை பேசியிருக்கிறது ரொம்ப அருமையான பேசுதெல்லாம் நாற்பத்தெட்டு பாட்டு போலையில் பாருங்க பண்டிகுட்டிக்கு மலை ஒடுத்தப்பட்ட இவ்வளவு நீளமா போனது காரணம் அறம் என்ற ஒன்று எல்லோருக்கும் பொது கற்பென்ற ஒன்று எல்லோருக்கும் பொது எல்லா உயிர்க்கும் பொது கற்பென்ற ஒன்றும் எல்லா உயிர்க்கும் பொது வீரம் என்ற ஒன்றும் எல்லா உயிர்க்கும் பொது மானம் என்ற ஒன்றும் எல்லா உயிர்க்கும் பொது எனவே பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் அவர் கருதி அறமாக இருக்க வேண்டும் இல்லைன்னா இவ்வளவு நீட்டமா நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவே இப்படியாக என்ன செய்தது சென்ற உடனே உடனே அவர் படச்சலைவன் விட்டு கொள்ள சொன்னா படைச்சலை வந்து பெண் பெடிச்சு விட்டான் இரும்பு தந்தின் ஓங்கி பெரும்படி சென்னி புடைத்து வெளித்தான் விருந்தினராயிருமானத்து அருந்திரவானும் அடைந்தனர் முன்னால போய்ச்சு கணவன் எங்க அந்த வீர சொர்க்கத்துக்கு பின்னாலேயே மனைவியும் பூட்டினான் பிரியாதே பெறுவோமே இங்க மட்டுமா அங்கும் பெரியாத வாழ்வு என்று சொல்லி அது போயிட்டு இப்போ ஆண் பண்டியும் பெண் பந்தியும் இறந்தது இப்பதான் தெரியணும் இந்த ரெண்டு பண்டிக்கு எத்தனை பிள்ளைங்க பன்னெண்டு பன்னெண்டு குட்டி எப்படி விட்டுட்டு வந்தது அதெல்லாம் இது புறப்பட்டு வருகின்ற கணவன் வந்ததுங்கிறதுக்காக மனைவி வர அது கால் அப்படியே வந்து என்ன ஒண்ணு தூக்கறிஞ்சிட்டு வந்தது கணவன் தான் தனக்கு எல்லாம் அந்த ஆண் பண்டியும் இறந்தது பெண் பண்டியும் இறந்தது என்ன செய்யும் போமையான பகுதி என்ன செய்தார் இடையில ஒரு கதை அந்த கதையை நான் பிறகு சொல்றேன் அங்க போயிடுவோம் அந்த கதை சிறப்பாக இருக்கும் ஆமா ன தேருமாடல் உருவனலை தேடுகின்றன தாய் மூளை தீய பால் வேற்று பாடுகின்றன சின்ன பண்ணி குட்டி அதனால என்ன பண்ணு கேட்டா இங்க இருந்து அங்க ஓடுது அங்க இருந்து இங்க ஓடுது இப்படி பாக்குது நான் பார்த்தா அம்மாவை காணா அப்பாவும் காணான் அப்பாவும் தெரியாது அம்மாவை காணான் என பால் ஊட்டிதுனால அம்மா தெரியும் நல்லா இப்படி பாத்து அப்புறம் போய் நோண்டுது இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் காட்டலாம் ஒளியும் ஒளியில காட்டலாம் பாவம் வருத்தது அப்புறம் அப்படியே எல்லாம் சோர்ந்து கிடக்குது இப்படி